வணக்கம் ஜனவரி 15 இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது குவியலுக்காக அறிமுகம் சே ஞானப்பிரியன் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் முதலாவது கேள்வி காணும்பதில் ஆராய்ச்சி நிறுவனமான கேனலிஸ் அறிக்கையின்படி ஸ்மார்ட் சந்தையில் அமெரிக்காவை பின்னுக்குத் தள்ளி சீனாவுக்கு அடுத்த இடத்தில் உள்ள நாடு இந்தியா இரண்டாவது கேள்வி காணும்பதில் பிரான்சின் மிக உயர்ந்த குடிமகன் கௌரவ விருதான நைட் ஆப் த லெசியன் ஆஃப் ஹானர் ஜவஹர்லால் சரீனுக்கு வழங்கப்பட்டது மூன்றாவது பதில் திரிபுரா உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் நீதிபதி சஞ்சய் கரோல் நான்காவது பதில் மடகாஸ்கர் குடியரசுக்கு இந்தியாவின் அடுத்த தூதுவராக நியமிக்கப்பட்டவர் அபய் ஐந்தாவது கேள்விக்கான பதில் அமெரிக்க கிரிக்கெட் அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய கிரிக்கெட் வீரர் சவ்ரவ் நேத்ராவல்கர் இனி இன்றைய கேள்விகள் முதலாவது கேள்வி நவம்பர் பத்து முதல் பதினைந்து வரை உருது கலாச்சாரம் மற்றும் அதன் பாரம்பரியத்தை கொண்டாடும் ஜஷின் ஈ விராசத் ஈ உருது விழா கொண்டாடப்படும் மாநிலம் எது இரண்டாவது கேள்வி சர்வதேச தடுப்பூசி அணுகள் மையத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்தியாவில் கிராமங்களில் இன்னும் எத்தனை வயதிற்குட்பட்ட பெண்களுக்கு தடுப்பூசிகள் பற்றிய செய்தி அடையவில்லை மூன்றாவது கேள்வி இந்திய துணை ஜனாதிபதி எம் வெங்கையா நாயுடு ஜிம்பாப்ய விஜயத்தின் இந்தியா மற்றும் ஜிம்பாப்வே இடையேயான எத்தனை ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார் நான்காவது கேள்வி ஏடிபி வேர்ல்டு டூர் விருதுகள் இரண்டாயிரத்தி பதினெட்டு கம்பேக் பிளேயர் விருதை வென்றவர் யார் ஐந்தாவது கேள்வி ஐக்கிய உலக மல்யுத்தம் அறிவிப்பில் ஃப்ரீஸ்டைல் 65 ஐந்து கிலோ பிரிவில் முதலிடத்தில் உள்ள இந்திய மல்யுத்த வீரர் யார் நன்றி வணக்கம்